ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வர்ற வரிசையில் சந்தியாவந்தனத்தினுடைய பெருமையை விரிவுவா பார்த்துன்னு வரும் அதில் சந்தியாவந்தனத்தில் முதல் பிரதானமான அர்க்கிய பிரதானத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம் அந்த அர்க்கப்பிரதானத்தினுடைய பெருமையை சொல்கிற சரித்திரத்தை தான் பார்த்துன்னு வருவோம் இப்போது சௌரபுராணத்திலிருந்து அப்படி சூரியனுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துருக்கார் தக்ஷ பிரஜாபதி தன்னுடைய பொண்ணை அந்த சாயா சூரியனுக்கு அருகிலேயே இருக்கா சூரியனுக்கு சகாயம் பண்ணின்னு சூரியன் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுங்கிற ஒரு பெரிய பொறுப்பை மாத்திரம் கவனிச்சுன்னு பக்கத்தில் இருக்கிற பத்னியவே அவர் கவனிக்க முடியல அதை பார்த்தா சாயா அவளுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுத்து அவளுக்கு சகாயத்துக்கு கூட அனுப்பின சஞ்ஞாங்கர பொண்ணை சூரியனுக்கு அருகில் அமர்த்திவிட்டும் அவள் தகப்பனாரை பார்க்க வந்துட்டாள் அவள் மாத்திரம் வர்றதை பார்த்துட்டும் தக்ஷ ரொம்ப கவலைப்பட்டு கேட்குறாள் என்னம்மா நீ மட்டும் வந்திருக்கே மாப்பிளை வரலையா கூட நீ மட்டும் வந்திருக்கியே என்ன காரணம் மாப்பிள்ளக்கிட்ட சொல்லிட்டு வந்தியா மாப்பிளைக்கு தெரியுமா நீ இங்கே வர்றது நீ மட்டும் வரப்படாது நீ மாப்பிள்ளையோடு தான் இந்த ஆற்றுக்கு வரணும் எப்போ வந்தாலும் ஏன் வந்த என்ன காரணம்னு கேட்குறார் அவ அழ ஆரம்பிச்சுட்டா சாயா அழாதே என்ன நடக்கிறது சொல்லு என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு தக்ஷ கேட்க சாயா சொல்கிறா பிதர்ணமாம் பதிசூரிய பபாஷே ந பகிர்முக நா பசியன் நாபி சிக்ரீட நாக்கரோத் கர்ம கிஞ்சனா பா கல்யாணம் பண்ணி கொடுத்த அன்னைக்கு அவர் என்னோட பேசினதோடு சரி அதற்கப்புறம் அவர் எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலப்பா அவர் இந்த ஜகத்தை காப்பாற்றுறதுலேயே அவருடைய காலம் போகிறது நான் பக்கத்தில் இருக்கிறதே அவருக்கு ஞாபகம் இல்லை ஆகையினால என்னோட பேசுகிறதுக்கு யாரும் இல்லை என்னோட விளையாடுறதுக்கு யாரும் இல்லை நான் வெறும்னா எத்தனை நாள் உட்காண்டிருக்கிறது ஆகையினால நான் பந்துக்களானவங்களெல்லாம் பார்க்கலாமு நான் வந்தேன் திருஷ்டும் வா மக மாயாத்தா பந்து நாஞ்ச பார்த்து நாலு வார்த்தை பேசிட்டு போகலான்னு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப கோபம் வந்துடுத்து தக்ஷ பிரஜாபதிக்கு அம்மா நீ கிட்ட சொல்லாமையே வந்திருக்கியா அப்படி வரலாமா மாப்பிள்ள கிட்ட சொல்ல நீ வந்தது ரொம்ப பெரிய தப்பு இது பாப்பகரமாக எந்த ஒரு பர்த்தாவும் கணவனும் வீட்டை விட்டு வெளியில் போகும்பொழுதும் யார் வீட்டுக்கு போகும்பொழுதும் பத்தினிக்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு சாஸ்திரம் அதே போல் எந்த ஸ்திரீ எந்த ஸ்திரீக்களும் பெண்களும் வீட்டை விட்டு வெளியில் போகிறான்னா கணவர்கிட்ட சொல்லிட்டு போகணும் கணவர்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் வெளியில் போகப்படாது நீ எங்கே போகிறேன்னு தெரியவே இல்லை சூரியனுக்கு நீ இப்படி கிளம்பி வந்துட்டியே நீ வரப்படாது நீ பெரிய பாபத்தை பண்ணிட்டே நீ நீ அந்த பாபத்தை நீ அனுபவித்து தான் ஆகணும் அதற்கு என்ன பாபம் தெரியுமா உன்னுடைய உனக்கு பிறக்கிற குழந்தைகள் உன் முன்னோர்கள் ஆச்சரித்த ஆச்சாரத்தோடு இருக்க மாட்டா ஆச்சாரம் போயிடும் உன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஸ்திரீ வீட்டை விட்டு சொல்லிக்காமல் கிளம்பி போகிறாளோ அவளுக்கு பிறக்கிற சந்ததிகள் ஆச்சாரம் போயிடும் ஒழுக்கம் இல்லாமல் போயிடும்மா குழந்த இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டே நீ நீ இந்த பாபத்தை நீ அனுபவித்து தான் ஆகணும் இப்படி ரொம்ப கண்டிக்கிறார் தக்ஷ பிரஜாபதி அவள் அப்புறம் அழுது அவள் அழுது புலம்பின உடனே அவருக்கு மனசு எழுகி போச்சு தக்ஷ பிரஜாபதிக்கு அவர் சொன்னார் என்ன இருந்தாலும் நீ என்னுடைய பொண்ணும் இருந்தாலும் நீ பண்ணினது ரொம்ப தப்பான ஒரு காரியம் அவர்கிட்ட சொல்லாமல் நீ வரப்படாது வந்துட்ட நீப்போ நீ இங்கே நம்ம மாதத்தில் இருக்கப்படாது நீ நீ நானும் நீ சூரியன்ட்ட சொல்ல உன்னுடைய கணவர்கிட்ட நீ சொல்லாமல் வந்தது சரிதான் அப்படின்னு நாங்கள்லாம் ஏற்றுண்டா போல ஆகும் ஆகியனாலே நீ இங்கே இருக்கப்படாது ஒன்றும் நேராக திரும்ப அங்கேயே சூரியன்ட்டையே போ இல்லையா நீ இப்போ பண்ணின பாபம் போகிறதுக்கு போய் தபஸ் பண்ணுன்னு விட்டார் பிரஜாபதி உடனே அவள் அழுதுண்டு நேராக ஒரு மலையில் போய் உட்காந்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா இந்த சாயா தப்பு பண்ணிட்டோமேன்னு அப்படி தபஸ் பண்ணுறா சாயா இங்கே சூரியன் இடத்துல என்ன ஆச்சுன்னா சாயக்கு பதிலாக சமுஜியை அமர்த்துட்டு போயிருக்கா அவள் சகாயம் பண்ணின்னுருக்கா சூரியனுக்கு எத்தனை காலம் சூர் சகாயம் பண்ணுறா சூரியனுக்குன்னா பன்னெண்டு வருஷ காலம் பண்ணுறா பன்னெண்டு வருஷம் ஆச்சு சூரியன் மெதுவாக கண்ணை முழித்து பார்த்தார் பக்கத்தில் அப்போதான் அவருக்கு ஞாபகம் வருது பக்கத்தில் பத்தினி இருக்கான்னு பத்னியாகவே பார்த்தார் அவர் சமுஜ்யாவை சாயாவாக நினச்சிண்டு அப்படி பார்த்து பன்னெண்டு வருஷ காலமாக இப்படி பார்க்காமல் இருந்துட்டோமே இது என்ன இதுக்கு என்ன பரிகாரம்னு தெரியலையேன்னு பிரம்மா கிட்ட கேட்குறார் அப்போது பிரம்மா சொல்கிறார் நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா பன்னெண்டு வருஷ காலம் எந்த ஒரு பர்த்தாவும் பன்னெண்டு வருஷ காலம் பத்னியையோ குழந்தைகளையோ பந்துக்களையோ பார்க்காமல் இருக்கப்படாது அதே போல் எந்த ஸ்திரீயும் பர்த்தாவை பன்னெண்டு வருஷ காலம் பார்க்காமல் குழந்தைகளை பன்னெண்டு வருஷ காலம் பார்க்காமல் இருக்கக்கூடாது பந்துக்களை பார்க்காமல் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா பந்துத்துவம் விட்டு போயிடும் சொந்தம் விட்டு போயிடும் பன்னெண்டு வருஷ இருந்தால் அதையினாலே நீ பன்னெண்டு வருஷம் பத்னியை பார்க்காமே இருந்துட்ட நீ திரும்ப விவாகம் பண்ணிக்கோன்னு பிரம்மா சொன்னார் நீ பன்னெண்ட விவாகத்தையே திரும்ப விவாகம் பண்ணிக்கோ பன்னெண்டா அதுக்கு பரிகாரம் ஆயிடும் அப்படின்னு சொன்னார் உடனே சூரியன் விவாகம் பண்ணிக்கிறார் சாயையாக நினச்சிட்டு சம்யாவையே விவாகம் பண்ணிக்கிறார் சூரியன் கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு சம்ஜாவோடு அவர் குடும்பம் நடத்துகிறார் சூரியன் அவளுக்கு முதல்ல ரெட்டை குழந்த பிறக்கிறது சம்ஜாவுக்கு முதல்ல முதல்ல சனீஸ்வரன் ரெண்டாவது யமன் அப்படி பிறந்தா பார்த்தார் சூரியன் என்ன இவ்வளவு கருப்பாக இருக்கே குழந்தைகள் நான் கருப்பில்லை ஏன் இந்த குழந்தைகள் மட்டும் இவ்வளவு கிருஷ்ணவர்ணமாக இருக்கே கண்ணங்கரையேர்னு பிறந்திருக்கு குழந்த மூக்கு மொழியே தெரியல கருப்பா ஒரு நிழல் மாதிரி குழந்த பிறந்திருக்கு அதை பார்த்தார் சூரியனுக்கு பிடிக்காமல் போயிடுத்து சூரியனுக்கு என்ன இப்படி இருக்கே குழந்தைகள்னு பிறகு கொஞ்ச நாள் கழித்து திரும்ப ஒரு குழந்த பிறந்த ஒரு பொன் குழந்த பிறந்தா காளிந்தி பிறந்தா காளிந்தி யாருன்னா யமுனா யமுனா பிறந்தா கொஞ்சம் நாளில் காளிந்தீம் ஜனஜாமாசா யமுனாம் சமணானுஜாம் அப்படின்னு சனீஸ்வரன் யமனுக்கு அப்புறம் யமுனை பிறந்தா அவளும் பார்த்தா கண்ணங்கரேர்ன்னு இருக்கா குவாருணான் நீலரூபேஷா பரந்து தனஜாமமா என்ன இவ்வளவு கருப்பாக இருக்குது இந்த குழந்தை இருந்தாலும் என் குழந்த தானே இது என் குழந்த ஏன் இவ்வளவு கருப்பாக இருக்குன்னு தெரியலையேன்னு யோஜனை பண்ணுறார் சூரியன் குணத்தஹா சதிருஷா கித்தூ ரூப்பேன்னு அசதிருஷா கதம் குணங்கள்லாம் பார்த்தா என்னுடைய குணம் இருக்குது குழந்தைக்கு இந்த மாதிரி மூக்கு கண் கையை உருவமெல்லாம் அப்படி இருக்குது ஆனால் ரூபத்தை பார்த்தால் அசதிருஷா கதம் எனக்கு சமமாக இல்லையே நான் வெளிய வெள்ளையேருன்னு இருக்கேன் அந்த குழந்தை இவ்வளோ கருப்பாக இருக்கே என்ன காரணம்னு தெரியலையேன்னு ரொம்ப கவலைப்படுறார் சூரியன் கவலைப்பட்டு கிஞ்சாயேனுரூபாமே தனையா அபவன் கதம் ஏன் இப்படி குழந்தை இருக்குது அப்படின்னு ரொம்ப யோஜனை பண்ணி கேட்கிறார் பத்தினிக்கிட்ட கேட்கிறார் பக்கத்தில் செம்யா இருக்கா சாயா நூபமாக அவள்கிட்ட கேட்கிறார் ஏன் குழந்தை இப்படி இருக்குன்னு கேட்ட உடனே அவளுக்கு பயம் வந்துட்டது ததானியம் பயசந்திரஸ்தா ஸ்வரூபம் வக்துமக்ஷமா எப்படி சொல்கிறது சூரியன்ட்ட அப்படின்னு அவளுக்கு ரொம்ப பயம் ஏன்னா நான் சாயே இல்லை நான் சமைக்கான் அப்படின்னு சொல்லாமே தன்னால் இருந்துட்டோமேனு அவளுக்கு உடம்பெல்லாம் உதர ஆரம்பித்தது நடுங்க ஆரம்பிச்சுடுத்து அவள் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தா சூரியன்ட்ட என்ன சொன்னாங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்கள்லே பார்ப்போம்